வீடு தீப்பிடித்தது இவர்களின் நிலை குறித்து அவர்களிடம் கூறப்பட்ட போது நிச்சயமாக இந்த நெருப்பு உங்களுக்கு விரோதியாகும் நீங்கள் தூங்கினால் அதை அணைத்து விடுங்கள் என்று நபி சொல்லாஹும் அலஹி நிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு இரண்டு ஒன்பது நான்கு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு